ஸ்ரீகுருப்போ நம அபார்கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் தற்சமயம் நடந்துகொண்டிருக்கிற வைசாகமாசத்தில் நாம் செய்யவேண்டியதான ஸ்நானம் பூஜை தானம் விஷயமாக ஸ்கந்தபுராணம் வைசாக்கமாகத்மியத்திலே நிறைய தர்மங்களை காண்பிக்கிறார் வியாசாச்சாரிய அதைதான் பார்த்துன்னு வரும் அப்படி அம்பரீஷர் நாரதசுவாமியை பார்த்து கேட்க நாரதசுவாமி இந்த வைசாக மகாத்மியத்தை அனுகிரகம் பண்ணுறார் அப்படி இந்த வைசாக மாசத்தில் ஸ்நானம் என்கிறது ரொம்ப முக்கியம் நதிகளை தேடின்று போய் ஸ்நானம் பண்ணணும் பக்கத்தில் நதிகள் இல்லை அப்படின்னா தேடின்று எங்கே நதிகள் இருக்கோ அங்கே ஜலம் இருக்குமா என்கிறதெல்லாம் யோசிக்காதே நீ போகிற நேரம் உன்னுடைய சுக்கிரது உன்னுடைய புண்ணியம் உன் முன்னோர்கள் செய்த புண்ணியம் உனக்கு அங்கு தீர்த்தம் இருக்கும் நீ தேடிண்டு போகணும் என்கிறது ரொம்ப முக்கியம் என்கிறதாகச் சொல்லி அவருக்கு சொல்றார் யாவண்ண குரு தேஜந்து வைசாக்கே ஸ்நானமம் பசி தீர்த்தாதி தேவதா சர்வாக மாசி பூமிப்பா எந்தவொரு ஜன்துவும் வைசாக்க ஸ்நானம் பண்ணுறதுக்கு கிளம்பினாலே அந்த தீர்த்தாதி தேவதைகள் அனைவரும் ஸ்நானத்திற்காக வருவான்னு நமக்காக கருத்துன்றப்பா பகிர்ஜலம் சமாசிரித்த சதா சந்நிஹிதான்றப்பா சூரியோதயம் சமாரபிய யாவட்சிகாவதி சூரியோதயத்திலிருந்து சூரியோதயத்திற்கு முன்னாடியே வைசாக ஸ்நானம் பண்ணுறத்துக்கு காலம் இருக்குது சூரியோதயம் ஆயிடுத்துனாலும் கூட ஆறு நாழிகை வரைக்கும் வைசாக ஸானானம் பண்ணுறத்துக்கு காலம் இருக்குது சூரியோதயம் ஆயிடுத்து அப்படின்னு காலத்தை தள்ளப்படாது தேடிண்டு போய் ஸ்நானம் வரணும் திஷ்டிச்சாஜையா விஷ்ணோ நராணாம் ஹிதகாம் யயா தாவண்ணாம் பும்சாம் சாபம் த்வா சுதாருணம் சுஸஸ்தானம் யாந்திரா ஜேந்திரா தஸ்மாத் ஸ்நானம் சமாச்சரியது அங்கு நம் முன்னோர்கள் நம்மை எதிர்பார்க்கிறவர்கள் நம்முடைய குரு ஆச்சாரியன் அவ்வளவு பேருமே இந்த வைசாக ஸ்நானத்தை நாம் செய்ய மாட்டோமா அப்படின்னு நினைப்பா அவர்களுக்காகவாவது நாம் தீர்த்தத்தை தேடிண்டு போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படி யார் இந்த வைசாக மாதத்தை நினைக்கலையோ வைசாக ஸ்நானம் பண்ணலையோ அவ்வளவு பேரும் ஷாபத்தை கொடுத்துட்டும் மன வருத்தத்தோடு கிளம்பி போயிடுற ஆகையினாலே இதையெல்லாம் மனசில் வச்சு தனக்கேன்னு இல்லாட்டாலும் கூட நம்மை சேர்ந்தவர்களுக்காக இந்த வைசாக ஸ்நானத்தை பண்ணணும் என்று சொல்லி முதல் அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறேன் இந்த சூரியோதயத்திலிருந்து ஆறு நாழிகைக்குள்ள கட்டாயம் ஸ்நானத்தை செய்துடணும் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் காண்பிக்கிறார் இந்த முதல் அத்தியாயத்தினுடைய சரித்திரத்தை அழகாக ஒரு கதையை காண்பிக்கிறது அதாவது அந்த கதைக்கே பஞ்சபாத்தகி கதா அப்படின்னு பேர் பத்மபுராணம் சொல்கிறது முன் முன்னர் ஒரு சமயம் முனிஷர்மா அப்படின்னு ஒரு அந்தனர் இருந்தார் அவர் ரொம்ப சாதாரண ரொம்ப வசதி கிடையாது சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வைசாக மாதம் பிறந்த உடனே நாம் வைசாக ஸ்நானம் பண்ணணுமேனு பக்கத்தில் நதிகள் ஒன்றும் புண்ணிய தீர்த்தங்கள் ஒன்றும் அந்த நதிகள் புண்ணிய தீர்த்தங்களை தேடிண்டு போகிற அப்படி ரொம்ப தூரம் தள்ளி ஒரு நதி கண்ணப்படுறது அப்படி அந்த நதிக்கரையில் போகிறார் அப்போது தான் அருணோதயம் ஆரம்பமாகிறது லேசாக வெளிச்சம் வர ஆரம்பிக்கிறது இருட்டு சூழ்ந்துருக்கு அப்படி போயிட்டு நதிக்கரைக்கு போயிட்டு போகிற பொழுது பின்னாடி தொடர்ந்து நம்மை பின்தொடர்ந்து வரான்னு தோலித்து சட்டுன்னு திரும்பி பார்த்தார் பின்பக்கம் பார்த்தால் ஐந்து பேர் அவரை பின்தொடர்ந்து வர கைகோப்பிண்டு அழுதுண்டே வர உடனே அவர் திரும்பி பார்த்து நீங்கள் எல்லோரும் யார் ஏன் என்னை பின்தொடர்ந்து வரேள் அப்படின்னு கேட்டவுடனே அவர்கள் ஐந்து பேரும் சடார்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அழுதார் ஏன் அழறேல் நீங்கள் எல்லோரும் யார் அப்படின்னு கேட்ட உடனே அதில் ஒருத்தர் பேசுகிறார் எங்கள்கிட்ட ரெண்டு வார்த்தையாவது நீங்கள் பேச மாட்டேலா அப்படின்னு ரொம்ப மனக்கவலையோடு வந்தோம் நீங்கள் பேசினது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவை கொடுக்கறது நாங்கள் ஐந்து பேரும் செய்யக்கூடாத தவறுகளை செய்தவர்கள் உங்களையே பகவானாக நினச்சிண்டு எங்கள் மனசில் உள்ளதை சொல்கிறோம் மனசில் உள்ளதை சொல்கிறதுனாலையாவது கொஞ்சம் பாகம் குறையுமோ அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோன்றுறது விஷ்ணுவாகவே உங்களை பாவச்சுண்டு புருஷோத்தமனாகவே சொல்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவராக பேச ஆரம்பிக்க முதல்ல உள்ளவர் சொல்கிறார் என் பேர் நரவாகணுன்னு பேர் பஞ்சால தேசத்து கத்திரிய வர்க்கத்தை சேர்ந்தவர் நான் அந்த அரசன் சொன்னான் என்பதனாலே சில தவறுகளை செய்தேன் தப்பு பண்ண சொன்னால் அது தப்பு என்று தெரிந்தால் யார் செய்ய சொன்னாலும் செய்யக்கூடாது ஆனால் நான் அரசர் சொல்கிறார் அப்படின்னு நான் அந்த தப்பு பண்ணினேன் அதனால் எனக்கு இப்படி ஒரு துக்கம் வந்து என்ன துக்கம் அப்படின்னா தாமரை இலை போல் என்னுடைய ஜென்மம் அமைஞ்சு போச்சு தாமரை இலை எவ்வளோ தடவை ஜலத்தில் நினைச்சாலும் நினையாது அப்படியே இருக்கும் தண்ணீர் ஒட்டாது எதை போட்டாலும் தாமரை இலையில் ஒட்டாது அதுபோல் எனக்கு இப்படி ஒரு தசை இப்படி ஒரு ஜென்மா எனக்கு வந்துட்டது போட்டால் வயத்தில் ஒட்ட மாட்டேங்கிறது பண்ணினால் தண்ணீர் மேலே ஒட்ட இப்படி ஒரு ஜென்மா அமைஞ்சு போச்சு என்ன பாபம் பண்ணினேன் அப்படின்னா அங்கு அனைவரையும் கண்டித்து கட்டாயப்படுத்தி வரி சொன்னார் ராஜா பாஞ்சால தேசத்து ராஜா நான் கட்டாயப்படுத்தி அனைவரிடமும் தண்டனை கொடுத்துடுவேன்னு தண்டன பயத்தை காண்பித்து காண்பித்து நான் வரி வாங்கினேன் ராஜா சொன்னான் அந்த ஒரு பாப்பத்தினாலே இப்படி ஒரு ஜென்மா எனக்கு அமைஞ்சு போயிடுத்து இதற்கு யாராவது நிவர்த்தி சொல்ல மாட்டாளான்னு உங்களை தெடினு வந்திருக்கேன்னு முதல்ல உள்ளவர் சொன்னான் ரெண்டாவதாக உள்ளவர் என் பேர் சந்திரசர்மான பேர் மகத தேசத்தை சேர்ந்தவன் எனக்கு என்னுடைய குரு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்த நான் ரொம்ப விளையாட்டாக இருந்தேன் சிறு வயசில் ஆனாலும் என்னுடைய குரு நீ ரொம்ப விளையாடுற விளையாடப்படாது நீ நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா நீ கற்றுக்கோனு நிர்பந்தப்படுத்தி எனக்கு என்னுடைய குரு சொல்லி கொடுத்தார் அவர் சொல்ல சொல்ல எனக்கு அவர் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுச்சு இவர் என்ன விடமாட்டேங்கிறாரு சும்மா இதைப்படி அதைப்படி இதைப்படி அதைப்படின்னு நிர்பந்தப்படுத்துகிறாரு இவர் இறந்து போயிட்டால் தேவையில்லைன்னு என்னுடைய மனசில் பட்டு போச்சு நான் நினச்சதுனாலேயோ தெரியல அவர் கொஞ்ச நாள்லேயே அவர் காலகத்தி அடைஞ்சி அதனால எனக்கு குரு காத்தகன் என்கிற ஒரு பட்டம் எனக்கு வந்துடுத்து ஆகையனாலே இப்படி ஒரு நிலையை நான் அடைஞ்சு என்ன நிலை அப்படின்னா யார் எனக்கு நல்லது சொன்னாலும் என் மனதுக்கு படாது யார் எந்த கெட்டது சொன்னாலும் உடனே அதை செய்யணும் என்கிற எண்ணம் தான் எனக்கு வரும் நல்லது ஆயிரம் சொன்னாலும் எனக்கு அவன் சொல்கிறது நல்லதுங்கிறதே படாது யாரெல்லாம் நல்லது சொல்கிறாரோ அவர்களெல்லாம் கெட்டவர்களாகவும் யார் கெட்டவைகளை சொல்கிறாரோ அவர் அவர்களெல்லாம் எனக்கு மிகவும் நண்பர்கள் என்பதுமாக ஒரு எண்ணம் என்னுடைய மனசுக்கு வந்துட்டது இந்த குரு காத்தகம் என்கிற ஒரு தோஷத்தினாலே இதற்கு நிவர்த்தி எனக்கு கிடைக்கணும் என்கிறதாக ரெண்டாவதாக உள்ளவர் பேசினார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்